ஒன்பது ஒரு பயண கூட்டத்தை நாங்கள் முஸ்லிம்கள் என்று அவர்கள் கூறிவிட்டு நீங்கள் யார் என்று கேட்டார்கள் நான் இறை தூதர்கின்றார்கள் அப்போது ஒரு பெண் ஒருவர் சிறுவரை தூக்கி காண்பித்து இவருக்கு ஹஜ்ஜு உண்டா என்று கேட்டார் ஆம் ஆனால் கூலி உனக்குண்டு என்று நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று மூன்று மூன்று ஆறு